நிகழ்வில் ஏற்பட்டார்கள்ே கொ கம்மியாக்கு ஆனால் கருத்து பேசுறது கடைசாரியும் கேட்குது இல்லையா போதும் நம்ம சாமிக்கு டிஜிட்டல் டிசைன் பண்ணி வெச்சிருக்கோம். நம்ம பைக்க செலக்ட் பண்ணி வெச்சிருக்கோம். ஒரு ஆர்டர் பண்ணி வெச்சிருக்கோம். இது ஒரு சின்ன பதலை. நம்ம இன்னைக்கு அனுப்பிச்சிடலாம். ஆப்போசிட் எல்லாரிகிட்ட டையமண்ட் அவர்களும் முஸ்தபா அவர்களும் அவர்களுடைய கோணத்தில் மாப்போசி எப்படி அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள் அல்லது மாப்போசி பற்றி எப்படி ஒரு சித்திரத்தை தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அப்படிப்பட்ட ஒரு சித்திரம் ஏற்பட மாப்போசி எப்படியெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார் என்ற நிலையிலே அவங்க ஜெயமோகன் அவர்கள் தன்னுடைய கருத்து இருக்காரு அமி அந்த திருமண முறைகளை பற்றி ஒரு நூலில் இருந்து அது சார்ந்த கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் நானுமாக மாப்பூசியை பார்க்கறது நான் மாப்பூசியை பார்க்கறது அப்படிங்கிறது முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் கடந்த காலத்தில் வாழ்ந்த சிந்தனையாளர்கள் அறிஞர்கள் அல்லது களப்பணியாளர்கள் இவளை பற்றியெல்லாம் நாம் நினைவு கூறும்பொழுது அவருடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது அவருடைய செயல்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா சமகால தேவை என்ன இல்லை சமகாலத்தில் ஒரு பிரச்சனை எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ எந்த அளவுக்கு அவர்கள் பயனுள்ளதாக அல்லது நமக்கு வந்து அனுபவங்களை வழங்கக்கூடியவர்களாக அல்லது இதுபோன்ற பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள் என்பதாக ஏதோ ஒரு வகையான பதிவுகள் இருந்தால் அந்த பதிவுகள் நமக்கு நெருக்கமாக நமக்கு தேவையாக இருக்கிற தருணத்தில் தான் அந்த தேவைப்பட்ட அம்சங்களையும் கூறுகளையும் நாம நினைவு அந்த அடிப்படையில் தான் நாம அடிப்படையான விஷயம் நம்ம ஒரு இலக்கியவாதியாக யோசிச்சு இலக்கியவாதியை யோசிச்சோம்னா எவ்வளவு கதைகள் படிக்கிறோம் எவ்வளவு அனுபவங்களை அதுல அந்த இலக்கியத்தில் சந்திக்கிறோம் எந்த அனுபவம் நமக்கு மிகவும் ஈர்ப்புடையதாக இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அனுபவத்தோடு அது தொடர்புடையதாக இருக்கும் போது ரொம்ப ஈர்க்குது அது அல்லாத விஷயம் தகவல் போல இருந்திருக்கு ஒண்ணும் இல்ல சொந்த ஊட்டல் நடக்கிற ஒரு பிரச்சனை அண்டை ஊட்டல்கள் ஏற்பாடுதான் முன்வைத்திருக்கிற அல்லது நான் எதிர்பார்க்கிற அல்லது தற்போது நான் கொண்டிருக்கிற ஒரு அரசியலுக்கு மாப்போசி எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்றது நான் பார்க்கிற பாரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாப்போசியினுடைய தமிழ் தேசிய அரசியல் மாப்போசியினுடைய தமிழ்தேசிய சிந்தனை அவருடைய அரசியல் களத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன என்ன என்பதாக தான் நான் பார்க்குறேன் அந்த அடிப்படையில் மாப்பூசியை மதிப்பதற்கு நினைவு கூறுவதற்கு சமகால தேவையாக உள்ள அவர் அவருடைய அரசியல் களத்தில் அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன நாம் இதை இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம் என்பதான ஒரு புரிதலோடு தான் நான் பார்க்கறேன் அதுல முக்கியமா அது இப்பல்லாம் எல்லா விவரங்களையும் ரொம்ப ரொம்பவும் விபரமாக பேசி முடியாது நம்ம சுருக்கமாக ஒரு பிரச்சனை பத்தி சொல்லி நீங்க போய் படித்து மாப்போசின் உள்ள ஈடுபாடு காரணமாக அல்லது இந்த நிகழ்வின் மூலமாக ஏற்படுத்திக் ஈடுபாடு காரணமாக மாப்போசை நம்ம தேடி படிக்கும் போதுதான் அவர் எந்த இன்னைக்கு பயனுள்ளவராக கருத்து ரீதியாக சிந்தனை இருக்கிறார் அப்படின்றது நமக்கு கூறியும் அதில் நான் முதன்முதல பாக்கிறது ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய சூழலில் ஒரு மனிதனாக ஒரு சிந்தனையாளன் அல்லது வந்து ஒரு ஆய்வாளர் ஏதோ ஒரு வகையில் எந்த பேருக்கும் பிரச்சனை இல்லை அவன் தன்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி இயக்கங்களை பற்றி என்ன மாதிரியான மதிப்பீடுகளை கொண்டிருக்கிறான் அது ரொம்ப அடிப்படையான விஷயம் மாப்போசியை அப்படிதான் புரிஞ்சு முடியும் நான் பாக்கிறேன் மாப்போசி வாழ்ந்த காலத்தில் அவரே காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் ஆனால் காங்கிரஸ் கட்சியை பற்றி அப்படி மதிப்பீடு என்னவாக புரிஞ்சிருக்கிறார் காந்தின் மேல்ைத்திருக்கூடிய மதிப்பு மரியாதை அந்த காந்தியம் என்று அவர் கருதி வைத்திருக்கிற மரியாதை என்பது வேறு ஆனால் காந்திக்கு பிறகான காங்கிரஸ் இயக்கத்தை பற்றி மதிப்பீடுகள் வேற கிட்டத்தட்ட என்ன மதிப்பீடுகளோ அதே மதிப்பீடுகள் அவருக்கு பற்றி அப்புறம் அவர் வாழ்ந்த காலத்திலிருந்து திராவிட இயக்கம் திராவிட இயக்கங்களை பத்தி சொல்லும் ஒண்ணுமில்ல அந்த பகுத்தறி போலிகளோ ஏதோ ஒரு சின்ன சின்ன வெளியீடு அது வந்து நீங்க அதை ஒன்று படிச்சாலே தெரியும் அவருக்கு என்ன மாதிரி மதிப்பீடுகள் கொண்டிருக்கிறேன் அது ஏதோ உத்தம் புத்திரன் மதிப்பீடுகளை போராட்ட வரலாற்றில் ஒரு புறத்தில் வந்து அகில இந்திய கட்சிகள் விடுதலைக்காக போராடியது என்பது அதே தருணத்தில் திராவிட இயக்கம் உருவாகி திராவிட நாடு திராவிட கருத்தியலை முன்வைத்து அதற்கான திராவிட நாடு விடுதலை தனி திராவிட நாடு என்கிற முழக்கத்தை வச்சு இயக்கம் ஒரு பக்கம் இதற்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுல தென்னிந்திய நல உரிமை சங்கம் முப்பத்தி எட்டு ராஜாஜி அமைச்சரவையில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு தான் நடக்குது முதல் முதல் மொழி போராட்டம் சொல்லுவாங்க அப்ப ஒரு நாற்பது நாள் நெடுமா நடத்தி ராஜாஜி வீட்டுக்கு முன்னாடி மறியல் செய்து கடற்கரையில் ஒரு கூட்டம் நடக்குது சோமசுந்தர பாரதியார் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடக்குது அவர் சொல்றாரு தமிழ்நாடு தமிழருக்கு ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் அதில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட பெரியார் அவர்களும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார் தமிழ்நாடு என்கிற கருத்தாக்கம் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அரசியல் முழக்கமாக வருது ஆனால் நாற்பத்தி நாலுல வந்து அவங்க தனியார் கட்சி ஆரம்பிக்கும்போது அதுக்கு வந்து திராவிடர் கழகம் என்ற பெயரை தான் வைக்கிறாங்க தவிர தமிழர் கழகம் என்ற பெயரை வைக்கவில்லை ஏன் இது திராவிடர் கழகம் என்கிற பெயரை வைக்க வைச்சோம் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களா சொல்லார் அந்த காரணங்கள் வரலாற்று பூர்வமாக ஏற்படுதா என்பது ஒரு கேள்வி அதனால ஏற்பட்ட பின்னால் ஏற்பட்ட சிக்கல்கள் என்னன்றது பின்னாடி பார்ப்போம் அப்படி ஒரு திராவிடர் கழகம் என்பது உருவாய் திராவிடர் முன்னேற்ற கழகம் என்பது நாற்பத்தி ஒன்பது போயும்போது இங்கு தமிழ்நாட்டு நலன்கள் புறக்கணிக்கப்படுவதாக தமிழ் புறக்கணிக்கப்படுவதாக திராவிடம் என்ற கருத்திகள் தமிழர் என்ற கருத்தியலுக்கு இடையூறாக இருப்பதால் அந்த அடிப்படையில் தான் நாற்பத்தி ஆறு லட்சம் இவர் வந்து தமிழரசு கழகம் என்ற ஒரு அமைப்பை அவர் உருவாக்குறார் அந்த உருவாக்கும் போது அது பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் ரெண்டு விஷயத்தை கூப்பிட்டுருந்தோம் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் வெவ்வேறு கட்சியாக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது தமிழர் நலனுக்காக அகரையோடு பாடுபடக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையோடும் அல்லது அந்த எதிர்பார்ப்போடும் எல்லாரும் கை திட்டிருக்கிறாங்க அந்த கை திட்ட பட்டியல் இருக்குன்னு படிக்கிறேன் இதை எதுக்கு சொல்ல சொன்னா குறிப்பாக இங்கே இந்த அடையாள அரசியல பத்தி பேசும்போது ஒரு சொன்ன தயவு செய்து நான் ஒன்னு கூட்டத்துக்கு வந்தாலும் இந்த கூட்டத்தில் ஏதாவது என்ன தெரியுதுலாம் சொல்லிட்டு போறது அப்படின்ற மாதிரி இல்லை இங்க இங்கே நம்ம என்ன புதுசாக உள்வாங்க நான் ஒரு கேள்வி போட்டு யோசிச்சுக்கோம் அந்த மாதிரி ரெண்டு பேருடைய உரையும் கேட்கும்போது பல செய்திகளை நான் புதியதாக உள்வாங்கி இருக்கிறேன் அந்த உள்வாங்கிய கருத்தை என்னுடைய கருத்தை நான் சொன்னாலும் எதுக்காக முரணாகவோ எதிர்பாரமாக பட்டி பண்ணோ அப்படின்னு அதை எடுத்து வேண்டிய அதை பற்றி அவர்களுடைய பார்வை இது இதை பற்றி என்னுடைய பார்வை அது இதை சார்ந்து நீங்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் அதற்கேற்ப நீங்கள் உருவாகி உள்ளோம் அந்த ஜனநாயகத்தோடு அந்த சுதந்திரத்தோடு தான் இந்த கருத்து நமக்கு தொடரும் அடையாள அரசியல் என்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த அடையாள அரசியல் என்கிற ஒரு விஷயம் வரலாற்றுல ஏன் வருது எப்ப வருது ஒரு இனத்தின் அடையாளம் என்றைக்கு மறுக்கப்படுகிறதோ அன்றைக்குதான் அந்த அடையாளத்தை நிலநிறுத்திக் வேண்டும் என்ற உணர்வு உணர்வும் வரும் யாருமே வரலன்னா அடையாளம் என்னன்னே நமக்கு தெரியாது ஒரு மனிதன் தனி மனிதனாக சரி ஒரு தேசிய இனமாக சரி அது தன்னுடைய அடையாளத்தை பற்றி சிந்திக்கிறது அடையாளத்தை பாதுகாக்க விரும்புகிறது அடையாளத்துக்கு ஏதோ ஆபத்து வந்துக்கு அடையாளத்துக்கு ஏதோ அடக்குமுறை வந்திருக்கு என்பதாக தான் வரும் ஐரோப்பிய நாடுகள் உலகம் பூராவும் காலனி ஆதிக்க நாடுகளை உருவாக்கும்போது காலனி ஆதிக்க அதிகாரத்தை நிறும்போது அந்தந்த காலனிக்கு உட்பட்ட மக்களும் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக வருகிறார்கள் போராடுகிறார்கள் தங்கள் அடையாளத்தை பாதுகாக்கிறார்கள் இது ஒரு அம்சம் இந்த மாதிரி வரும்பொழுது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இந்தியா இந்தியா தன்னுடைய அடையாளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விளைவோடு போராடியது என்று ஒரு பக்கம் இந்தியா அப்படி போராடியதுன்னு சொன்னால் இந்தியா இருப்பதெல்லாம் ஒரே அடையாளம் உடைய மக்களா ஒரே அடையாளம் உடைய ஒரே அடையாளம் உடைய மொழி பேசும் மக்கள் பார்த்தா நிச்சயமாக இல்லை இந்த இடத்துல சிக்கல் நமக்கு வருது வேற மாதிரி யோசிக்கும் போது நம்முடைய நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்களை ஆதிக்கம் உருவாக்கி வைத்த சொல்லாடலாக இருக்குது நம்ம அதே அறிந்தோம் அறியாமலே இது ஒரு ஒரு சமூகவியல் கோட்பாடு சொல்லுவாங்க ஒரு சமூகத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உடமையாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களேதான் அந்த சமூகத்துக்கு தேவையான கருத்தியலையும் உருவாக்குகிறார்கள் ஐடியாலஜி என்று சொல்கிறோம் அந்த கருத்தையும் உருவாக்குறார்கள் ஒரு ஆதிக்கம் தனக்கு தேவையான ஒரு மொழியை கட்டமைத்து தனக்கு தேவையான ஒரு கருத்தியலை உருவாக்கி இதை அனைத்து மக்களுக்குமான கருத்தியலா அனைத்து மக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருத்தியலா உருவாக்கி உலவிடுவதும் அதை நாம் அறிந்தோ அறியாமலோ அந்த சொல்லாடுகளை பயன்படுத்துவதும் அது இயல்பாக நிகழ்ந்து விளைவாக தான் நமக்கு சில சில சொற்கள் இந்தியா ஒரு தேசம் என்று வரலாற்று ஆட்சியர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியா ஒரு தேசம் என்று இந்திய ஆட்சியாளர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களும் இந்தியா ஒரு தேசம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க அரசமைப்பு சட்டம் உருவாக்க பற்றிய விவாதம் என்று பெரிய பெரிய வேலையுமா புத்தகங்கள் வந்திருக்கு இந்தியா சுதந்திரம் பேச இந்தியாவுக்கு என்ன பெயர் வைப்பது என்ன பெயர் வைத்தது இந்த அரசு உருவாக்குது என்பது கேள்வி யுனி வைத்திருக்கிறாங்க இது வந்து ஒரு யூனிடெட் ரிசெக்டா ஒற்றை ஆட்சி முறையா இல்ல பெடரல் ஆட்சி முறையா கூட்டாட்சி முறையா அந்த விவாதம் பல விவாதங்களுக்கு பிறகு சோவித் யூனியன் போல சோவியத் ஒன்றியம் என்று எப்படி உருவாக்கப்பட்டிருந்தோ அதே போல இந்திய ஒன்றியம் என்று உருவாக்கலாம் யூனியன் ஆப் இந்தியா என்று சொல்கிறார்கள் சட்ட புத்தகத்தில் இருப்பது வந்து எங்கேயுமே இந்திய நேசம் கிடையாது எங்கேயுமே கிடையாது இந்த நேஷன் என்ற சொல்லாக்கம் படிப்படியாக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு கருத்தியல் தளத்தில் திணிக்கப்படக்கூடிய இந்திய தேசம் என்பது நமக்கு உருவாக்கப்பட்டது இந்திய தேசியம் என்று உருவாக்க வந்தால்தான் வட்டார மொழி வட்டார மக்கள் வட்டார வாழ்க்கை என்பதான ஒரு கருத்து வேறுபாட்டை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் வடவேங்கடம் இங்கே உள்ள திருப்பதிமலை வேங்கடமலை திருப்பதிமலைக்கும் இடைப்பட்டூர் நல்லவரும் ஒரு குயில் பேசும் மக்கள் இனித்தடங்காலும் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலப்பள்ளி அந்த நிலப்பகுதி தமிழ்கூறு நல்லவகு இந்த தமிழ்கூறு நல்ல வகையப்போ வண்டாரமாச்சு ஒரு கேள்வி சாதாரண கேள்வி இல்லை தமிழ் கூறு நல்ல என்னைக்கு வண்டாரமாச்சு தமிழ்நாடு சுயேசியாக வரைக்கும் அது வட்டாரம் இல்ல அது இந்திய தேசியம் என்று ஒரு கவசத்துக்குள் சுற்றிய பிறகு சிறைப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ் வட்டாரி தெலுங்கு வட்டார மாட்சி கர்நாடக வட்டாரமாட்சி இதற்கு முன்னால் அது தனித்தனி தேசங்களாக இருக்கும் இப்படி தனித்தனி தேசங்களாக நீங்க இன்னும் இந்தியா ஒரு விஷயத்தை மட்டும் தெரியும் அப்பதான் நம்ம மட்டும் இந்தியா என்பது இந்தியா ஒரு நிலப்பகுதி ஒரு ஒரு துணை கண்டம் ஐரோப்பிய ஐரோப்பிய கண்டம் என்று சொல்கிறோம் போல இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம் இந்த துணைக்கண்டம் வந்து ஒரு தேசம் கிடையாது இந்தியா ஒரு நாடு பல்வேறு தேசங்களையும் இந்த தேசம் என்பது நாடு என்பதை வேறுபதை தெரிந்து கொள்வதும் பயன்படுத்த செய்தியாளர் உங்ககிட்ட நிறைய சொன்னது நம்ம எப்படப்பட வேகமாக பேசுற மாதிரி பாடுது இருந்தாலும் அதை வந்து நமக்கு நேரம் வந்து என்னுடைய உரைக்கு நம்ம எல்லாருமே கலந்துரையாட வாய்ப்பு அது முழுமையாக அந்த புரிதலைக்கு பயன்படுத்திக் நான் கருதுகிறேன் அப்ப இந்தியா என்பது பல தேசங்களை உள்ளடக்கிய ஒரு நாடாக இருக்கிறது அப்ப தேசம் ஆங்கிலத்தில் கன்றி என்பதை ஆங்கிலத்தில் கன்றி என்பதை தமிழ் வந்து நாடு ஆங்கிலத்துக்கு நேஷன் என்பதை தமிழர் தேசம் என்பது தேசத்துக்கு வரலாற்று சொல்லக்கூடிய வரையறை என்ன சொன்னா ஒரு பொதுவான மொழியில் பேசக்கூடிய தொடர்ச்சியான நிலப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு பொதுவான பொருளாதார வாழ்வையும் உளவியல் உருவாக்கத்தையும் வரலாற்றுப்பூர்வமான உளவியல் உருவாக்கத்தையும் மெண்டல் மேக்கப் உலக கட்டமைப்பையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் தேசம் அப்படின்னா இந்தியாவில் தமிழ் தேசம் இருக்கு தெலுங்கு தேசம் இருக்கு மலையாள தேசம் இருக்கு பஞ்சாப் இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தேசங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கி சிறைப்படுத்தப்பட்டிருக்கு சொன்னா இது வந்து இந்திய ஆட்சியாக சொல்கிறார்கள் வேற்றுமையில் ஒற்றுமையில் கொண்டிருக்கக்கூடிய நாடு அதுமையில் பல்வேறு வேதனை மொழி வேற்றம் இருக்குது இனவேசு நெருக்குது வழிபாட்டு வேற்று நெருகிறது பழக்கிழக்கு வேப்பின இருக்குது வரலாற்று பூர்வமாக வந்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் உங்களுடைய பாரம்பரிய வேற்று நெருகிறது இவ்வளவு ஏதுமையிலும் ஒத்துமையை கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா சொல்லப்படுவது உண்மைதான் யாரும் இல்ல ஆனால் இந்தியா என்பது ஒரு நிலைத்த பகுதியாக வரலாற்றில் என்றைக்காவது இருந்திருக்காரு அதாவது நீங்க வரலாற்றுப்படுற வரலாற்றை பின்னோக்கி ஓடி பாருங்க இந்தியா என்ற கருத்தியல் செருத்தாக்க அது கலகாலமாக வந்திருக்கு அது நினைவு சொல்லுவாங்க மகிழ்ச்சியான ஒரு தமிழ் ஒன்று தானே தவிர திடீர் படுகிறேன் இந்திய மக்களை கூற ஒருங்கிணைப்பதில் ஒரு உடையின் கீழ் கொண்டு வருவதில் இந்து மதம் பக்தி இயக்கம் ஒரு மிக பெரும் பங்காற்ற யாரும் ஆனால் இந்திய அரசு என்பது இந்திய அரசு என்பதை நம்ம எப்படி சொல்லணும்னா இந்திய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய திருமணவாதிகளுடைய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய ஆதிக்க சக்தியினுடைய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தினுடைய அடிப்படைவாத செயலாக்கத்தினுடைய ஒரு சக்தி என்று மூன்று சக்தி தான் இதெல்லாம் சொல்லுக்கு காரணம் மாக்கோசி எப்படி எதிர்கொண்டிருக்கிறார் எப்படி அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி தமிழ்த் தேசிய பார்வையை முன்வைக்கிறார் என்பதற்கான ஒரு அரசு அதிகாரம் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்ன வெறும் ஆட்சியாளர்கள் அல்ல அது வாஜ்பாய் இருந்தாரா மன்மோகன் சிங் இருக்கிறாரா நாளைக்கு மோடி வருவாரா என்ற பிரச்சனையே கிடையாது யார் இருந்தாலும் அரசு அதிகாரத்தில் இருப்பது யார் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் தெரியும் ஆட்சியாளர் யாராக இருந்தாலும் எம்எல்ஏ யாருந்தானா எம்பி னாக இருந்தாலும் யார் இருந்தாலும் நம்மை நிரூபிப்பதும் ஆழ்வதும் செயல்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதும் கார்பரேட் நிறுவனங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு செய்வீர்கள் இதுபோல இந்திய ஆட்சி அதிகாரம் என்பது யார் இருக்கிறதுனா இந்துத்துவ சக்திகளிடத்திலே இந்திய ஆதிக்க சக்திகள் இடத்திலே காப்பீடு நிறுவனங்கள் பிரமாணமான ஏகபோக நிறுவனங்கள் இடத்துல அந்த அதிகாரம் இது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த செயல்பாடு வருது அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்தியா என்கிற கருத்தாக்கம் கட்டமைக்கப்படுகிறது அந்த அதிகாரத்தின் கீழே தான் நம்ம அறிந்தவாரியாமல் வட்டார மொழி வட்டார மக்கள் வட்டார இலக்கியம் என்ற சொல்லாளர்கள் நாம இயக்கம் தான் இருக்கிறது அது வட்டாரமே கிடையாது மறு ஆய்வுக்கு உட்படுத்த இருக்கும் நான் கருது கருத்துக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா இருக்கும் என்னுடைய புரிதலையும் நான் பார்க்கிறேன் எடுத்துக்கொள்ள வேற ஒண்ணு அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா உதாரணங்கள் மூலமா என்ன கொஞ்சம் ஓட்டி அழைச்சிருந்தா நான் ரொம்பவே இந்த மாப்பூசி புரிந்து கொள்வது மிக மிக நம்ம பார்க்க வேண்டியதாக என்ன கருதுனா இந்தியா என்கிற கருத்தாக்கத்தை தகர்த்து அதை வந்து தகர்த்து எடையை வைக்காமல் நாம மாப்பூசி புரிஞ்சு வைக்கிறேன் மாப்பூசிக்கு கருத்தாக்கம் இருந்ததுன்னா இருந்தது அது நாம இருக்கல எமையான வரிகள் சொன்னா வாழ்க செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாள் பாரதி பாருங்க நற்றமிழும் தமிழரும் வாழ்ந்தால் பாரதம் வாழட்டும் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா இந்த நற்றமிழரும் தமிழும் வாழாமல் ஒரு பாலம் பார்க்க முடியாது அந்த பாலத்தை ஏற்க முடியாது இதுதான் வந்து மாபோஸனுடைய பார்வையாக புரிதலாக இருந்திருக்கிறது நான் தவிர ரொம்ப எளிமையான உதாரணத்துக்கு வந்து புதுச்சேரி பக்கத்தில் என்னுடைய சொந்த ஊருக்கு புதுச்சேரியில் ஆசிரமம் இருக்குது பல பேருக்கு தெரியும் பல நாட்டு மணியை கொண்டு வந்து போட்டு அங்க ஒரு உலக பொதுவான ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும் என்று அது உருவாக்கிட்டு ஆரோக்கிய நகரம் நகரம் அங்க போய் பாத்தீங்கன்னா வெள்ளத்தோல் உடையவர்கள் எங்க பார்த்தாலும் சுற்றி நடவடிக்கை காசு மட்டும் போட்டீங்க எல்லாம் மட்டும் போட்டீங்கன்னா வெறும் உடம்பு போட சுற்றி நம்ம கிராமத்தால் பாத்தன அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் இருக்கும் வெள்ளையா இருந்தா வெள்ளக்காரன் அவ்வளவுதான் வெள்ளக்காரன் பற்றி மர இங்கிலீஷ் வச்சுன்னா அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேச போவான் அவன் என்ன சொல்றான் தெளிவாக எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஆனால் இன்னொருத்தர் போய் பேசுறாங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா இது வெள்ளையாருக்கு ரொம்ப நம்ம வெள்ளக்காரன் அவன் கிட்ட போய் பார்த்தா அவன் வெவ்வேறு மொழிகாரம் வெவ்வேறு மொழிகாரம் மட்டுமல்ல வெவ்வேறு தேசியகனம் அது மாதிரிதான் இருக்கு ஜெர்மன் தேசியனம் பிரெஞ்சு தேசிய அந்த மாதிரி ஒவ்வொரு தேசியனும் இது அப்படியே இந்தியா படிப்பாங்க பாக்குறதுக்கு ஒரே மாதிரி கிட்ட போய் பார்த்தோம்னா விசாரணை பண்ணி பார்த்தா ஆய்வு பண்ணி பார்த்தா வெவ்வேறு தேசியமா இருக்கிற அழைச்சு வரும் இந்தியா வரும் ஒரு மலையாளி ஒரு தமிழன ஒரு காஷ்மீர்கி ஒரு மணிப்பொரிய நாகாசியம் இவங்க ஒரே நாடா ஒரே தர்மா இருக்கிறாங்க உருவாக்கப்பட்டது கட்டமைக்கப்பட்டது இதற்கான வரலாற்று பின்னணி என்ன தயவுசெய்து இந்த கோடத்தில் விலை கிடைக்கும் இந்திய தேசியம் என்கிற கருத்தாக்கம் உருவான பின்னணி என்பதெல்லாம் யோசிங்க நமக்கு ஒவ்வொரு வரலாற்றினுடைய ஒவ்வொரு பகுதியும் சொன்னா இது எப்படி உருவாக்கப்படுது என்று தெரியும் ஒரு எளிமையான புரிதலுக்காக ஒன்று சொல்லுகிறேன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல ஒழுமுறை சட்டம் என்றது இதெல்லாம் நம்ம ஒலிநுறுத்தப்பட்டது மாதிரி படிச்சிருக்கோம் இன்னைக்கு தைக்கிறது இந்த வரலாற்றை புரிந்து கொள்வதற்காக இந்திய தேசிய கட்டமைப்பு எப்படி உருவானது என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒழுங்குமுறை சட்டம் ரயில்வேட்டிங் ஆக்ட் என்பதை பொம்பாயில் ஒரு கவர்னர் சென்னையில் ஒரு கவர்னர் கல்கத்தாவில் ஒரு கவர்னர் என்று நடக்கணும் கந்தபால மாதிரி ஒரு கவர்னருக்கு இன்னொரு கவர்னருக்கு செய்தி பரவாது செய்தி கேட்டா கொடுக்க மாட்டான் இந்த ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளுன்னா எங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும் அந்த ஒருங்கிணைப்பு கிடையாது ஒவ்வொரு கவர்னருக்கும் தனி தனி அதிகாரம் கல்கத்தாவில் சென்னை என்ன உள்ள விரும்பினார் அங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு செய்தி அனுப்பி அவங்க மூலமா தான் தெரிந்து கொள்ள முடியும் நேரடியாக அந்த தகவல்களை அறிந்து கொள்ள முடியாது இந்த நிலைமை அவனுக்கு திருவாரூர் நடத்தவனே பெரிய கஷ்டமா இருந்தான் என்ன பண்றான் இந்த மூணு ஒருங்கிணைச்சு இந்த மூணு கவர்னருக்கு ஒரு தலைமை கவர்னர் கல்கத்தாவில் இருக்கக்கூடியவர் தலைமை கவர்னர் அவர் தான் வைஸ் ராய் கவர்னர் ஜெனரல் என்ற ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணி அந்த கல்கத்தா கவர்னருக்கு உட்பட்டவர்களாக சென்னை கவர்னரும் மும்பை கவர்னரும் நிர்வாக வசதிக்காக ஆங்கிலேயர்கள் நடத்திய ஒருங்கிணைப்பின் முதல் கூறு மறதா தமிழ்நாட்டினுடைய போயிடுச்சு பதினொன்று வரைக்கும் இந்தியாவுடைய தலைநகரம் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய தலைநகரம் கல்கத்தா தான் பதினெட்டுக்கு துறை தான் டெல்லி போகுது அதுக்கு முன்னாடி டெல்லி அண்ணா போது டெல்லி இன்னைக்கும் டெல்லி எல்லா அதிகாரமும் டெல்லியிலேயே குறிக்கப்பட்டிருக்கும் தயவுசே இந்திய அரசமைப்பு சட்டமும் எழுதி இந்த நாட்டின் மக்களுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு சட்டம் அந்த சட்டத்தை மட்டும் எடுத்து கொஞ்சம் ஓஞ்ச நேரம் படிச்சு பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஒருங்கிணைக்கிறது இந்த உரிமைகள் எப்படி அவங்க பரிந்துரைப்படுத்தி கொண்டு கூச்சி வச்சுருக்காங்க தெரியும் இந்தியில் வந்து நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்திய ஒருங்கிணைப்பு அதற்கடுத்து வெள்ளை ஆட்சியின் கீழே இந்தியாவில் வளர தலைப்பட்ட இந்திய ஊசாக்கள் இந்தியா வளரும் முதலாளிகள் இருக்க அந்த முதலாளிக்கு ஒரு தேசம் தேவைப்படும் தேசியம் என்ற சொல்லி எங்க வர வரலாற்று முதலாளிகள் சந்தையில கற்றுக் கொடுக்கிறார்கள் சந்தையில உருவாக்குறார் சின்ன ஒரு சந்தையில் ஒட்டுமொத்த உற்பத்தி பொருளுக்குமான மார்க்கெட் அந்த சந்தையில கற்றுக் என்ன அர்த்தம்னா இது வந்து இந்தியா போல சின்ன சின்ன மன்னர்களால் ஆழப்படுத்தினா ஒரு மன்னருடைய அனுமதி வாங்கிட்டு போய் அந்த பொருள் வைக்கணும் அடுத்தது அந்தந்த போலம் தான் அடுத்த மன்னர் அனுமதி அதுக்கான போல்தான் அடுத்த மன்னர் அனுமதி இப்படி நீங்க கோஷிங்ல இருந்து போய் இங்க இருக்கக்கூடிய மண்ணங்கள்ல எப்படி தெருவில் படித்திருப்போம் வரலாற்றில் படிச்சிருப்போம் பொண்ணும் பொருளும் தெருவங்களை கொண்டாந்து கொடுத்து அவனை மயக்கி அவங்களை பரவசப்படுத்தி உங்க நாட்டில் எங்களுக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டோம் இப்படி வந்து சந்தையிலே உருவாக்கக்கூடிய பொருளாளராக அந்த தேசம் என்ற உருவாக்கணும் முதலாளித்த சந்தையிலே உருவாக்க பின்னாடி அது உழைக்க மக்களுடைய கருத்து எல்லாத்தின்னாலும் வருது அன்னைக்கு அது உருவாக்குச்சு ஒரு அகில இந்திய தேசம் தேவைப்படுது அடுத்தது படித்த கச்சரித்த ஆங்கில ஆட்சியில் மக்கால கல்வி நம்ம படித்திருப்போம் புரிஞ்சுட்டு இந்த படித்த மேல் திட்டவர்கள் குறிப்பாக அந்த சமூகத்தில் முன்னோடி சாதியாக அந்த சாதியை கலந்தவர்கள் ஆங்கிலம் மேல் தட்டு மக்கள் அந்த இல்லாமல் தான் அவனுடைய வேலைவாய்ப்புக்காக இடத்துல அகில இந்திய அளவில் வேலைவாய்ப்பு அவன் சென்னையில பிறந்திருப்பான் கல்கத்தாவில் வேலை திருவான்ல வேலை செய்வோம் மும்பையில் வேலை இருக்கிறோம் இந்த மாதிரி அகில இந்தியாவில் வேலைவாய்ப்பு ஆனா அகில இந்தியா இருந்தால் நல்லது தானே ஏன் இங்கேயே வந்து புள்ளிச்சட்ட கோரினா எல்லா இடத்துல போய் வேலை செய்யலாம் இதன் மூலமாக அவர்களுக்கு இயல்பான ஒரு தேவையிலே அந்த ஐலியத்தை கருத்தாக உருவாரு அது மூணும் ஆதிக்க ஆதிக்கத்தினுடைய தேவையிலிருந்து உருவாகிற இந்திய தேசிய மக்கள் போராடும் மக்களுக்கான இந்திய தேசியம் எப்படி வருதுன்னு சொன்னா போராட்ட மக்கள் என்ன கருதுறாங்க நம்ம தனித்தனி திட்டாக இருந்து கொண்டு பஞ்சாப்காரன் ஒரு பக்கம் தமிழன் ஒரு பக்கம் கேரளாக்காரன் ஒரு பக்கம் கல்கத்தக்காரன் ஒரு பக்கம் டெங்காயில் ஒரு பக்கம் இல்ல இது போராடனா இது வெள்ளக்காரங்க ஓடுறது ஆகவே ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு ஒரு அகில இந்திய இயக்கமாக போராடுவதன் மூலம்தான் இந்த வெள்ளை ஆதிக்கத்தை திரட்டப்படும் என்று போராடும் மக்களுக்கான இந்தியம் என்பது அப்பதான் உருவாகும் நீங்க வரலாற்று பணிங்க போது யோசிச்சுங்க வீரபாண்டிய கண்டமணிங்க தமிழ் மண்ணில் குந்ததுக்காக போராடி வீரபண்டிய கண்டமணம் அல்லது மருத்துவ செலவர்களோ மற்றவர்களோ யாராவது பாரத் மாதா இயன் சொல்கிறனா இந்தியாவை காப்பா என்ன தெரியாது சிப்பாய் கழகம் தான் சிப்பாய் கழகம் இன்சல்ட் மாதிரி முதல் இந்திய விடுதலை நீங்களை விஷயங்கள் தினம் மலைப்பகுதியில் நடைபெற்ற இந்திய தரப்பில் ஏழு பேர் வேறு செய்தி சட்டப்போது நடந்திருக்கு மண்ணுக்காக மண்ணனுக்காக விசுவாசமான ஒரு மணிப்பூர் நமக்கும் சம்பந்தம் இதனால நீங்க அந்த வடகிழக்கு எல்லைப்புற மாகாணங்கள் செவன் சிஸ்டர் ஏழு மாநிலங்களே ஏழு சகோதரிகள் அது ஏழு சகோதரம் இந்திய நாயகளை வெளியேறணும் போராட்டம் நடந்தான் உரிமைக்கு போராட்டம் என்ன சொல்றான் இந்தியாவே அந்நிய நாடு தான் நினைக்கிற இந்தியான்னு கேட்டுல இப்படி எல்லாம் பல சிக்கல் இருக்கு அந்த சிக்கலை நாம புரிந்து வேண்டும் புரிந்து அப்புறம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அந்த அரசமைப்பு சட்டத்தை விஷயங்கள்லாம் நம்ம அது உள்ள போய் பார்த்தா மேலோட இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது பொதுவா தமிழ்நாட்டில் இலக்கியவாதிகள் இலக்கிய வாசகளை பற்றி ஒரு பணக்குறை ஒன்னும் உண்டு என்னன்னு சொன்னா இவங்க படைப்பிள்ளக்கியமும் அதில் வாசிக்கிறது பரவத்தை பிறகு ரச்சனைகள் அப்படி இருக்கும் வந்து இந்த பாழ சமூகத்தில் உள்ள அவங்க எதிர்கொண்டுக்கூடிய சிக்கல்கள் என்னதுல யோசிக்கிறது இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் உண்டு இங்க இருக்கிறவங்க யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க நம்பிக்கை அந்த அடிப்படையில வந்து நான் என்ன பார்க்கறேன்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அந்த அரசாங்கத்துக்குள்ள பார்க்கணும் இப்ப நம்ம மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு நம்ம சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும் நம்ம எப்படிதான் தேர்ந்தெடுத்தாரோ அவங்க ஒரே கணக்குறதுக்கு அதிகாரம் முதலமைச்சர்கள் செலவிட்டு எதுக்காக நடக்குமோ எப்ப வீட்டு கணக்கு மெஜாரிட்டிதான் அவன் ஒருவரி கைது போட்டு கை முடிச்சுட்டு அது மாதிரி இருக்கு அதனால மட்டும் இல்ல வந்து இந்த முதலமைச்சர் எப்படி வராது தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி வர நினைக்கும் நம்மெல்லாம் ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாவது யாருதோ அவர் தான் வந்து முதலமைச்சர் பெரும்பான்மை யாரை தேர்ந்தெடுக்கோ அவர்தான் சொல்லக்கூடியது இந்த முதலமைச்சர் கலெக்டர் யாராவது நியமிக்கப்படுகிறார் ஆளு யாருடைய கண்காணி ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் பெருமைப்படக்கூடிய விஷயம் மாப்போசினுடைய இன்னைக்கும் சமகாலத்துல அவருக்கு வந்து அவருடைய சிந்தனையின் பகுதியாக நமக்கு கொண்டெடுப்பு செலுத்தக்கூடியதான் நான் பாக்குறேன் நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சா நாள் அந்த நாளை என்னன்னு என்னன்னு கடைபிடிக்கிறது ஒரு கேள்வி பேர் என்ன சொல் துக்க தினம கொண்டாங்க சார் அதுவும்லை வேற என்ன சொன்னா இது வந்து வெள்ளக்காரங்க விடுபட்டு ஏதோ டெல்லி ஆதிக்கத்துல போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா டெல்லி ஆதிங்கன்னா அவருடைய கடவுளத்தில் பார்ப்பனர்கள் கையில் போண்டிருக்கு அதுக்காக துக்க தினம அவர் சொல்றாரு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த அண்ணாதுரை சொல்றாரு இன்னும் சுதந்திரம் விட்டு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது அதனால இது வந்து மகிழ்ச்சியான விழாவாக மகிழ்ச்சி நலா கொண்டான் அப்ப மா அவர் எழுது இது வந்து சுற்று தினமாகவோ இல்ல வந்து எல்லாம் கிடைத்த விட்டது முயற்சி நாளாகவோ கொண்டாடுவதற்கான நாள் அல்லது இது வந்து போர் முனையும் போர் முறையும் மாறும் நாள் போர் முறையும் போர் முனையும் மாறும் நாள் அந்த வார்த்தை சொல்றாரு போர் முறை போர் முனைன்னா ஏற்கனவே வெள்ளை ஆதிக்கத்திடம் இருந்தோம் வெள்ளை ஆதிக்கட்டம் இருந்து விடுபட்டோம் விடுபட்டு பெங்கா போறோம் டெல்லி ஆதிக்கத்தின் கையில் சிக்கி கொண்டிருக்கிறோம் இதை சொல்ற இந்திய பாசித்து அரசுன்னே சொல்ற இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம் மகூசினுடைய வார்த்தை இந்திய பாசிச ஆட்சியர் நம்ம போய் மாட்டிக்கணும் ஆகவே வெள்ளை ஆதிக்கத்திடமிருந்து எப்படி நம்ம போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றோமோ அதே போல நம்ம அந்த போராட்டம் போயவில்லை போராட்டம் தொடர்கிறது எதிரி மாறுகிறார் போராட்டம் முறை மாறுகிறது டெல்லி ஆதிக்கத்திடமிருந்து நம்ம விடுதலை பெற்றால் தான் நம்ம சுதந்திர தமிழ்த் தேச குடியரசை முடியும் அமைக்க முடியும் ஒரு விஷயம் சொல்றார் இது சுதந்திரத்தை பற்றி ரெண்டாவது இந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இதெல்லாம் நம்ம நேரம் இல்லாமல் பாண்டிச்சேரி காரைக்காலி சந்திரன் கோவா டெய்லி இந்தியாவும் வரலாறு பிரிட்டிஷ் இந்தியா விடுதலை பெற்ற இந்தியா விடுதலை பெறுது அப்புறம் போராட்டம் நடத்தி சுந்தர நாள் விடுதலை நாள் ஒண்ணு பாண்டிச்சேல விடுதலை நாள் வேற அப்படிதான் இது வரலாறு சரி இப்படி இல்ல சிதறி கிடந்த நாடுகளை சிந்தறி கிட அரசுகளை ஒன்றிணைத்து அவன் நிர்வாகத்துக்கு அது ஆண்டதான் போகும்போது ஏன் பாட்டீங்களா எப்படி பழையபடியா இருக்குங்களா மொழி மொழிவரியா இருக்குங்களா இல்ல மன்னராக பதிப்பதியா இருக்கு எது யார்கே சொல்லுங்களா அவனும் கேக்கல நம்மளாலும் கேக்கல அவன் ஆகல இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு அரச்காண்டாம் இது விலை என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் மக்கள் நிறப்பு வந்திருக்கிறது ஏற்கனவே இப்போ சென்னை இருக்கு பாருங்க இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற பெரால இருந்தது அந்த மெட்ராஸ் பிரச்சின கேரளா பகுதி கொஞ்சம் இருக்கும் கர்நாடக பகுதி கொஞ்சம் இருக்கும் ஆந்திர பகுதி கொஞ்சம் எல்லா பகுதியிலாம் இருக்குது என்ன அங்க மொழிவாரி மாநிலங்கள் மொழிவாரி உணர்வு கிளர்ச்சி இந்த மொழிகாரமாக என்ன பண்றாங்க எங்க மொழி பேசும் மக்கள் எங்க கிட்ட எங்க தனி கேரளா நாங்க அமைக்க போறோம் தனி ஆந்திரா நாங்க அமைக்க போறோம் தனி கர்நாடகா நாங்க அமைக்க போறோம் ஒவ்வொரு இடத்திலும் இந்த மொழிவாரி மாநிலங்களை உருவாக்க வேண்டிய கிளர்ச்சி நடந்தினுடைய விளைவாக பல்வேறு குழுக்களை எல்லாம் போட்டு ஆய்வுகள் பண்ணி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாநிலங்களை தீர்ப்பு என்ற முடிவோடு வரும்போது சென்னை ராஜதானியில் அது கேரள பகுதிகள் ஆந்திர பகுதிகளெல்லாம் போகும்போது தமிழ்நாட்டு பகுதியும் சேர்த்து வந்தவங்க தள்ளிவிட்டான் இந்த பக்கம் வந்து கேரளாவில் சில பகுதிகள் கர்நாடகாவில் சில பகுதிகள் ஆந்திர சில பகுதிகள் தேசிய பாலக்காடு அப்புறம் இந்த பக்கம் திருப்பதி திருப்பதியிலாம் நம்மகிட்ட இருக்க வேண்டிய பகுதி அதாவது வரலாற்று பூர்வமா வடை எங்கிடம் என்ற பேட் பகுதி சிக்கல்கிட்டான்னு கேட்கலாம் ஆந்திரர்கள் தெலுங்குகள் இங்க நீண்டா தெலுங்கு மொழி பேசக்கூடிய இன்னிக்கு தெலுங்கு மொழி பேசக்கூடிய நம்மளெல்லாம் ஆந்திரர்கள் மூல அந்த அந்த ஆந்திர தேசியம் கேட்க மக்கள் அவங்க என்ன அவங்க தலைவர்கள் என்ன கோரிக்கை சென்னை எங்ககிட்ட நீண்ட காலமா இங்க இருந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து எங்க சென்னையை முதல்ல எங்க வீட்டில ஆந்திராவினுடைய தலைநராக சென்னை இருக்க வேண்டும் என்று அவர்கள் விசால ஆந்திராவிற்கான போராட்டத்தில் பொட்டி ஸ்ரீராமலானா என்பவர் மூணு நாள் பட்டினி போராட்டம் இருந்து உயிரிழந்த மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கிட்டார் அவங்க கேட்கறாங்க விசால ஆந்திரா இது பல பிரச்சனைகள் வந்து சென்னையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியோடு போராடித்தான் மாப்பிசிக்கு மிகப்பெரிய பங்கு எப்படி சுதந்திர போராட்டம் பற்றி அவருடைய கருத்தியல் நான் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு ஒரு அனுபவமாக ஒரு பார்வையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அதே மாதிரி சென்னையை மீட்பதில் அவருக்கு முதலமைச்சர் அந்த நேரத்தில் ராஜாவையும் அவர் ஒரு தமிழராக இருந்த காரணத்தால் என்னவோ அவர் சென்னையை விடுத்துற மாட்டேன் நான் முதல்வராக இருக்கும் இந்த சென்னையை வந்து அந்த பங்கை விட்டுக் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது என்று உறுதியோடு நினைக்கிறார் கொண்டாங்க தலைநகராக இருக்கும் போடுவதற்கான ஒரு முயற்சி அப்புறம் தனி தலைநகரம் கலைப்படுவா இப்படி பல வகையில் இதை கைப்பற்றுவதற்கு ஆக்கிரமிப்பதற்கு பல திட்டங்களை செயல்பட்டு முறியடித்து மாப்பூசி ஒரு மகத்தான பங்கு அந்த சென்னை இணைச்செயலாளி பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக கருது அப்புறம் வந்து இந்த மொழி பிரச்சனை மொழி என்பது வெறும் ஏற்றுக் மொழி என்பது ரொம்ப நாளாக இடசாரிகள் பெரிய ஒரு கோளகான பருவம் என்னன்னா இடசாரி மொழி என்பது அது ஒரு கருவி எப்படி பல்வேறு மூஞ்சி சோப்பட்டு கழகமோ அந்த மாதிரி பேசுறதற்கு ஒரு கருவி அதனால மொழியை பயன்படுத்தணும் இதெல்லாம் பேசிருப்பான் நாலு இங்கிலீஷ் நாளை தமிழ் நாலு ஹிந்தி ஏன்னா ஆல் இண்டியா மாநாட்டை நடத்தி அரியல எக்ஸ்பெர்ட்ஸா இருக்கிறவங்க அதை கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து கேட்டு அடிப்பான் அது புரிஞ்சுதான் ஏதோ ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணணும்னு பேசுறேன் அதாவது என்பது எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு கருவி என்பதோடு அவங்க வரையிற முடிஞ்சு நான் சொல்ல மொழி எண்ணங்களை வெளிப்படுத்த கருவியெல்லாம் எண்ணங்களை மறைப்பதற்கான கருவி அதுதான் அது ரெண்டு இருக்கு அப்புறம் பெரும் கருவியாக மட்டும் அதுக்கப்பா மொழி என்பது ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் மொழி என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உயிர் நாடி சமூக இயக்குமே அந்த மொழியால் தான் இயங்குது ஒவ்வொரு கூட யோசிச்சு பாத்தீங்கன்னா அம்மா குழந்தை கொஞ்சம் பள்ளி ஊரில் வாய் பாடம் ஊடுறது திட்டுறது இருந்து பிரி மாடங்களை கொஞ்சத்துல இருந்து எல்லாம் மொழிதான் மொழியின் ஊடாகத்தான் அது நடக்குது அந்த மொழியுடைய ஆளுமை அடுத்தது மொழி என்பது மொழியினுடைய பங்களிப்பு மொழி என்பது மிகப்பெரும் உற்பத்தி கருவி உற்பத்தி கருவியாக ஒரு தலைமுறை அனுபவம் அப்பாவுடைய அனுபவம் தாத்தாவுடைய அனுபவம் அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி எப்படி தரு நடைமுறை பயிற்சி நிலமாக வருது ஒரு பக்கம் மொழியின் மூலமாக கைமாற்றி தரப்படுகிறது அது வந்து அதனால உற்பத்தி கருவியான ஒரு பங்கையும் செலுத்துகிறது சமூகத்தின் உயிர்நிலையாக இருக்கிறது தேசிய நாடையாளமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க உலகத்தில் ஒரு யார் எங்க ஒண்ணா இருக்கலாம் எப்படி இப்படியா இருக்கலாம் என்ன ஆளுன்னு சொல்லி அடையாளப்படுத்துறீங்க ஒரு முஸ்லீம் சொல்லலாம் அதான் முஸ்லீம் பெரு மொழி பேசக்கூடியவர் இவர் கிறிஸ்டின்னு சொல்லலாம் அவர் கிறிஸ்டின் மனதால அவர் கிறிஸ்டின் மொழியால வேறுபட்டிருப்பாரு அந்த மொழி சார்ந்த அடையாளம் நம்ம அறிந்தோ அறியாமலா முதலமைச்சுப்படுங்க நமக்கு தெரியாது நம்ம இங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயே நம்ம சுற்று நிறுவனம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து தமிழ் மொழியினுடைய அருமை பெருமை அதனுடைய தாக்கம் அது எப்படியெல்லாம் நம்ம உள்ளத்திலே வந்து வரலாற்றுப் பூர்வமான உளவியல் உருவாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு தெரியாது இது நம்ம நண்பர்கள் ஒரு நாலஞ்சு பேர் சுற்றுலா போறோம் சுற்றுலா போறோம் ஆக்ரா போறோம் டெல்லி போறோம் ஜெய்ப்பு போறோம் இங்கேயும் சுற்று நடக்கிறோம் இந்தியாவில பேசக்கூடிய மொழிகள் பூரா கோயிலில் பேசக்கூடிய மொழிகள் பூரா அங்கே காதலுக்கு ஓந்து நேரடியாது காதல்தான் ஓந்து கிடையாது நம்மதான் எதைத்தையும் பொறுப்படலாம போய் நேரம் அங்கே அது தமிழ் குழந்தைக எழுதுன்னு நினைச்சிருக்கோம் போன இடத்த எது தமிழ் அப்படின்னா போய் நிறுவனம் நம்ம அரியாவிலேயே நம்முடைய கால்காலத்தை செய்ய நோக்கி ஈர்க்கும் தமிழ்நாட்டில் யாராவது வந்து தமிழ் பார்த்தா மொழிக்க மூடநம்பிக்கை ஆங்கிலம் மொழி சார்ந்த பிரச்சனை பத்தி எழுதியிருக்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில் காந்தியலையிலேயே தனக்கு அவர் ஆதர்சமாக எடுத்துக்கொண்டாலும் கூட காந்தியுடைய மொழிகொள்கை அவர் இருக்கிறார் அவர் காந்தியடிகள் இருக்கிற ஒரு ஆயிரத்தி இருபது நாற்பது காங்கிரஸ் என்ன வருது ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி அவருடைய பிரதேச மொழியில் இயங்க வேண்டும் பிரதேச மொழி அவருடைய பாஷையில் லாங்குவேஜ் நம்ம வட்டாரது போல அப்படி இயங்க வேண்டும் ஒரு கருத்தை சொல்றாங்க இது எதனா பேர் வச்சுக்கோ ஆனா அந்தந்த மாகாண காங்கிரஸ் அந்தந்த மொழியில் இயங்க அடிப்படை ஜனநாயகம் அதெல்லாம் அப்படி எல்லாம் எந்த சூழ்நிலத்துக்கு என்ன ஒரு கருத்து வருதுன்னு சொன்னா கொடுமை கழகம் இந்திய அரசமைச்சகத்தில் அரசாமி நாற்பத்தி மூணு இந்தியாவே இந்தியாவில் பல மொழி பேசுறான் இந்தி மட்டும் எப்படி ஆட்சி மொழியாகும் என்ன அடிப்படை இருக்கு பலமொழி பேசும் இடத்தில் ஒரு ஆட்சி மொழி நியாயமா ஜனநாயகமா தெரிய மொழி சார்ந்த ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை என்பது என்னுடைய தாய்மொழியிலேயே நான் உலக அரியவளம் அனைத்தையும் பெறுவதற்கான உரிமைத்து இருக்க வேண்டும் என்னுடைய தாய்மொழியிலேயே நான் ஆளப்பட வேண்டும் அரசுக்கு கோரிக்கை மனுக்களையும் அரசு எனக்கு எழுப்பக்கூடிய பெருமனங்களையும் தமிழ் என்னுடைய தாய்மொழியிலேயே தர வேண்டும் தமிழ்நாட்டில் அந்த மக்களுடைய நான் தமிழ்மொழியிலே தொடர்புவதற்கான உரிமை உத்தரவாதம் செய்யப்படுவதால் மொழி அடிப்படை உரிமை தாய்மொழி எதுவும் பேசிய பேச முடியுமா படிக்கிறது இதை படி முடியுமா நிர்வாகம் இந்த மொழியில் நடக்கும் சொல்லுங்க மொழி புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியும் இந்தியை தமிழ்நாடு இந்தியா பரப்பிய திணிப்பதற்கு என்னெல்லாம் உறுதி பண்ணலாம் தமிழ் மொழி எழுத்துக்களை அழித்துவிட்டு அதே போல இந்தியா இருக்கக்கூடிய அனைத்து மொழி எழுதலையும் எழுந்துவிட்டு அவங்க மொழியில ஒலிபுரிப்பு மட்டும் இருக்கலாம் ஆனால் எழுதுவதை தேவநாகர் லிபி இப்ப எழுதுகிறாங்க தேவநகர் எலிபியை எழுதுறாங்க இல்லையா அதே போல தேவநாகர் எழுதுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று காந்தி அவர் சஞ்சர் சொன்னார் வந்து அதை நேரடியாக ஏற்றுக்கொள்வதை மறுக்கிறார் மறுத்தாலும் கூட அதை என்ன தினமே தலைவர் எழுதுகிறார்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் தீன் லிபியைக் கொண்டு எழுத வேண்டும் என்று வரும்போது நேருக்கும் ஒரு மொழியினுடைய அழிக்கக்கூடாது என்று குறைந்து கொள்கிறார் ஆனால் அதற்கு முன்னாகவே மாப்போசி அவர்கள் ஏற்பட்ட கட்டிகள் பணிக்கும் எவ்வளவு மீர்ப்போடு தெரியும் வேணா தமிழ் மொழி வந்து அழிந்துவிடும் அந்த காஞ்சி மொழி கொள்கையை நான் நிராகரிக்க மறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நேரம் நான் முற்றிலே வந்து நான் என்ன சொல்ல வரேன் மாபோச நான் எப்படி பதிப்படுகிறேன் நான் இந்த அரசியல் நோக்கத்தில் அவரை இன்னைக்கு மிக மிக தேவையானவராக இருப்பதாக நான் கருதுகிறேன் இரண்டாவது அவர் தேவைப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய தேவை யாரும் உணர்ச்சிட விஷயம் இருக்கக்கூடிய ஆதிக்கங்கள் மாப்போஸ்டருடைய மாப்போஸ்டருடைய கருத்துகள் இந்த தலைமுறையிடம் இந்த இளைஞரிடம் பரவி விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையுடன் இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானது நாங்க பல காலமாக கேட்டிருக்கோம் தமிழ் மொழி காப்பதற்கு பல போராட்டம் நடந்தது ஆயிரத்தி முப்பத்தி எட்டு அறுபத்தி ஏழுல அறுபத்தி போராட்டம் அறுபத்தி நாலுல கீழே போடுவார் சின்னசாமி பின்னாடி அந்த அறுபத்தஞ்சு மொழி போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் அது பட்டியல் நீளம் இவ்வளவு பேர் போராடினா நாங்கள் தமிழமைப்பு சார்பில் கேட்டு என்ன பள்ளிக்கூட பாட வசூலர் தயவு செய்து பாடத்தை வைங்கலாம் வேற ஒண்ணும் இல்லை நட்டா சத்தாள முத்தவங்களாம் முப்பத்தி எட்டுல போராடி போய் உயிரினா இவன் குடித்தான் பாடத்தை வச்சு இந்த மாதிரி தான் மொழிக்கு ஆபத்து ஓய்வுலாம் காப்பாற்றிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி பாடத்தில் வைங்கியா கல்லூரி பாடத்தில் வைங்கவே ஏன்னா இது வயிற்றாக படித்தான்னா அவன் படிச்சு தெரிஞ்சுன்னு தெரிஞ்சிருவான் ஏன் என்னாச்சு தமிழர்கள் கேட்டுக்கேன் இன்னைக்கு தமிழர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியும் அதை விளைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த மொழியை காப்பதற்கான களத்தில் அவர் வந்து இருந்திருக்கிறார் என்றதுனாலதான் ஆதிக்கு வரலாறு என்பது என்னங்க இன்னைக்கு இதை புரிஞ்சு இந்த கோணத்தில் பாருங்க வரலாறு பல்வேறு நிகழ்வுகள் போராட்டங்கள் போர்கள் நடந்த பிறகே அதிகாரத்தை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்களால் எழுதப்படுவது வரலாறு அவர்கள் தேவையானதை தொகுத்துக்கொண்டும் தேவையற்றதை நிராகரித்துக் கொண்டும் அந்த வரலாற்றை உருவாக்குவதற்கு வரலாற்று நியாயங்களுக்கு பகத்சிங் துரோகி பயங்கரவாதி யார் சொன்னது ஆட்சியில் ஆங்கிலேய ஆட்சியில பகத்சிங் என்ன பேரு சூத்திர போராட்ட வீரர் சிங் இன்னைக்கு பகத்சிங் என்ன சொல்ற பகத்சிங் தேசபட்சம் நாட்டுக்காக விடுதலைக்காக போராடி மாவோயிஸ்ட் யாரு பேரு மாவோயிஸ்ட் டெரரிஸ்ட் சில மாவோயிஸ்டுகள் சில பதிலட்சி அரசாங்கம் மாவோயிஸ்ட் போராடி அந்த மாதிரி தான் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து அவரை வெளி செலுத்தி கொள்வதற்கான கருத்துக்களையும் நாம் வந்து அடுத்தடுத்து இங்கே கூடுதல் பேசுறதோடு முடிகிற விஷயம் இல்லாத நாம் ஏற்றுக்கொண்டால் அதனுடைய நியாயத்தை நாம் உணர்ந்தார் என்ற கருத்துக்களை நாம வெளியில கொண்டு போகணும் அடுத்து தலைமுறைக்கு கை மாற்றி தரக்கூடிய சிந்தனை நம்ம உருவாக்கலாம் அந்த அளவில் மாப்பஜி வேண்டும் போது இன்னொன்னு மாப்பிச்சி ரொம்ப பிடிச்சா அவர் எதை பத்தியும் கவலைப்படாது ஒரு சுதந்திரமான சிந்தனையாளராக இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை சொன்னா அவர் கோச்சுக்காரா இதை சொன்னா இவருக்கு அவர் கோச்சு வர நம்ம மாமாஜி பத்தி இன்னைக்கு முடியாது மத்தவரை அவர் ஒரு அரசியல்வாதிகள் போய் சேர்ந்திருப்பார் அப்ப மனசுப்பட்ட கருத்துக்கள் சொல்ல தீண்டத்தங்காத பிரச்சனை பேசும்போது கோயிலுடைய ஒண்ணு அந்த கோயில் நுழைவு போராட்டம் கோவில் போராட்டம் என்ன சொல்றாரு கோயிலுடைய போராட்டம் தேவைதான் ஆனா அத்தை மட்டுமே நடந்ததுனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல முதல்ல தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவன் அன்னாட சந்தித்து முடிக்கக்கூடிய ஒரு வந்து அந்த கொடுமை அந்த கொடுமை ஒழிக்கிறதுக்கு என்னமோ அதுக்கான திட்டங்கள் யோசனை முயற்சி என்னைக்கு அவங்களுக்கு கிராண்டா கோவில் நோய்கள் வெளியே போய் உள்ள போய் விருந்த சாப்பிட்டால விட வச்சுக்கலாம் அது ஒரு நாளை முடிஞ்ச போகுது சமபத்தி போய் ஒரு நாளைக்கு எல்லாரையும் கூட்டி போட்டு சோரம் போட்டு விடுவோம் அது என்னென்ன பார்த்து என்னென்ன பார்த்தாலும் சாப்பிட்டேன் போய் அவங்க அதனால அதை மாத்திரம் நிர்பந்தத்துல ஒரு நாளைக்கு அது வந்து ஒரு பொட ரோகம் போல ஒரு ஷோ காட்டுவது போல நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு இந்த ஆட்சியும் இந்த அரசியலுமே அப்படி ஒரு நிலைமைக்கு மக்களை தள்ளி அடிப்படையான பிரச்சனை என்னமோ அடிப்படையான தீர்வுகள் என்னமோ அதை நோக்கி பயணப்படாமல் கோலாகாலமாக சிந்திப்பது கோலாகலமான கவர்ச்சிகரமான ஈர்ப்புகளை மக்களிடத்தில் உருவாக்குது அப்படின்னு தான் நடந்தது இன்னைக்கு ஒரு கூறு போல அன்னைக்கு கோவில் ஒன்றை போடப்பட்ட தெரியவோ சொல்றாரு யாரும் என்ன கோச்சுக்களோத்து விடாமல் அப்படியெல்லாம் பயந்த மாதிரி சொல்றாரு அந்த மாதிரி ஒரு சுதந்திரமான சிந்தனையாளர் இன்னைக்கு சம காலத்தில் அவருடைய சிந்தனை புறாவும் தமிழ் மொழி சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் தேசிய சுதந்திர சோசியலிச குடியரசு சார்ந்து இது முக்கியமாக தமிழ் தேசியம் பேசுறவங்க பெண் அடிமை தனத்தை திரும்ப தேசம் பேசுவாங்க சாதிய கட்டமான அப்படியே இருக்க மாறவங்களாக நினைக்கிறவனும் தமிழ் தேசம் பேசுவாங்க இப்படி பல பேர் தேசியம் பேசக்கூடிய சக்திகளாக இருக்கும்போது நாம் பேசக்கூடிய தமிழ்த் தேசியம் என்பது சமத்துவ ஜனநாயக சோசியலிச குடியரசு அமையக்கூடிய சாதிகள் பாகுபாடற்ற சாதி வேறுபாடற்ற பெண்களை அழித்து சமத்துவமிக்க ஒரு கருத்தோட்டத்தில் என்ற அளவோடு நம்ம கேட்டுக்கொண்டு எனக்கு ஒட்டுமொத்த ஒரு கவலை மனசு நேரடியும் என்னன்னா நம்ம தமிழ் சமூகம் அனைத்து பிரச்சனைகளிலும் உணர்ச்சி மயமான உசுப்பலுக்குரிய சக்தியாக மட்டுமே அந்த தரத்திலேயே அலைவரிசிலே தான் வைக்கப்பட்டிருக்க எதைப்பற்றியும் ஒரு ஆழமான வாக்குயக்கவும்லை <muchas> அந்த பக்கம் தமிழ் தாக்கி சில இந்த பக்கம் கிராமப்புற பள்ளிக்கூடங்கள்லாம் ஆங்கில வழி கல்வி மேல் மேலும் ஆங்கில வழியில வகுப்பு என்பதாக இருக்கு இந்த மாய் மாதத்திலிருந்து மக்களை வெடிக்கும்போது மக்கள் சரியான கருத்துல கால்பதி பறிப்பதற்கான சிந்தனை எழ முடியும் என்ற அந்த ஒரு கவலை அது பற்றி நீங்களும் சிந்திக்க நான் மீண்டும் சொல்கிறேன் நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் பேசிய கருத்துக்கு மாற்றாக நான் எதனா சொல்லியிருந்தேன் என்னுடைய சிந்தனை அவ்வளவு வேற ஒன்னும் இல்லை இது மறுபான் அந்த மாதிரி சம்பவம் அப்படியெல்லாம் கிடையாது நான் பேசினா ரைட்டா அர்த்தம் கிடையாது இது என்னுடைய நிலை என்ற வகையில நீங்க புரிந்து இந்த ஏற்பாடுகளுடைய திட்டம் உங்களுடைய நேரம்லாம் எப்படின்னு கிடையாது வாய்ப்புன்னா நம்ம இதே ஏதாவது உரையாடலாம் நல்ல வாய்ப்புகள்னா வேற யார் பேசணும் நன்றி